திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவையாறு திருவிருத்தம் திருச்சிற்றம்பலம் சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முத்தி கொடுப்பன மொய்திருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப் பிரையணிந்தாடும் ஐயாரன் அடித்தலமே இழித்தன ஏழே பிறப்பும் மறுத்தன என் மனத்தே பொழித்தன போரெழே கூற்றை உதைத்தன போற்றவர்க்காய் காய் கிழி தக்கன் கிளொளி வேள்வியை கீழ் முன் சென்றழித்தன ஆரங்கமான ஐயாரன் அடித்தளமே மணி நிறமொப்பன பொன்னிற மன்னின மின்னியல்வாய் கணி நிற காதல் செய்ய துணிவன சீலத் தராகி தொடர்ந்து விடாத தொண்டற்கு அணியனசேயன தேவர் கையாரன் அடித்தலமே இருள் தரு துன்படல மறைப்ப மீஞானமென்னும் பொருள் தரு கண்ணிழ்தொன் பொருள் நாடி புகழிழந்த குருடரும் தம்மை பரவ கொடுநரகக்குழி தரு கை கொடுத்தும் ஐரன் நடித்தலமே எழுவாயிருவாயில வெங்கட்பணி தவிர்த்து வழுவா மருத்துவமாவன மாநரக குழிவாய் விழுவார்த்தம்மை வீழ்ப்பன மீட்பன மிக்கவன்போன் அழுவார்கமுதங்கள் காண்க ஐயாரன் அடித்தலமே துன்பக்கடலிடையே தோணே தொழில் பூண்ட தொண்டர்தமை என்ப முகந்தேற்றும் திரத்தனமாற்றையலே பொன்பொழுக பொருந்தொழி செய்யுமப்பு அன்பற்கணியன காண்க ஐயாரன் அடித்தளமே கழித்து கலந்தொற்கதல் கசிபொடு காவிரிவாய் குளித்து தொழுதுமுன்னரை கோதில் செந்தேன் சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரநடித்தலமே திருத்தி கருத்தினைச் செவ்வே நிறுத்தி சிறுத்துடலை வருத்திக் கடிமலர்வாழெடுத்து ஓச்சி மறுங்கு சென்று விருத்தி கவல்லோர்க்கு வின்பட்டிகிடுமால் அறுத்தி தருந்தவரே துண் ஐயாரன் பாடும் பரண்டையுமாந்தையும் ஆற்ப பரந்து பல்பே கூடி முழவ குவி கவிழ் கொட்ட குறுநரிகள் நீடும் குழல் செய்ய வையம் நெளிய நினைப்பிண காட்டாடும் திருவடி காண்க ஐயாரன் அடித்தலமே நின் போலமரர்கள் நீன் முடி சாய்த்து நிமேர்த்து கொத்த பைம்போதுழக்கே பவளம் தழைப்பன பாங்கரியா போலிகள் பறித்திட்ட இலையும் முகையுமெல்லாம் அம்போதன கொள்ளும் ஐயனை அடித்தலமே மலையார் மடந்தை மனத்தன வானோர் மகுடமன்னி நிலையாயிருப்பனின்றோர் மதிப்பன நீ நிலத்து புலயுடு புன்மை தவிர்ப்பன பொன்னுலகம் மழிக்கும் மலையார் புனர் பொன்னி சூழ்ந்த ஐயாரன் புலம் பொண்டரி கப்புது மலர் போல்வனம் போற்றி என்பார் புலம்பும் சிலம்பும் செறி பாடகமும் செழுங்கின்கிணித்திரளும் அலம்பும் திருவடி காண்கையாரன் அடித்தலமே உற்றாரிலாதார் குருதுணையாவன ஓதி நூல் கற்றார் பரவ பெருமையுடையன காதல் செய்ய கிற்பார் தமக்கு கிளரொளிவானக்தான் கொடுக்கும் பொருள் காண்காரன் அடித்தளமே வானை கடந்தப்பால் மதிப்பனம் மந்திரிப்பார் ஊனை கழித்துய கொண்டருள் செய்வன தமர்க்கு ஞான சுடராய் நடுவே உதிப்பன நங்கையஞ்ச காண்க ஐயாரன் அடித்தலமே மாதரமானிலமாவன மாநிலமாவன வானவர் மாமுகட்டின் மீதன மென் கழல் வெங்கச்சு வீக்கினவன் நமனார் தூதரையோட துறப்பன துன்பரத் துண்டுபட்டார்க்கு ஆதரமாவன காண்க ஐயாரன் அடித்தலமே பேணி தொழுமவர் பொன்னுலகால பிரங்கருளால் ஏணிப்படி நெறியிட்டு கொடுத்துமையோர் முடிமேல் மாணிக்க முத்துமரகதம் போன்று வயிறமன்னி ஆணிக்க நகமுக்கும் ஐயாரன் அடித்தலமே ஓதிய ஞானமும் ஞானப் பொருளும் ஒலி சிறந்த வேதியர் வேதமும் வேள்வியும் ஆவன விண்ணும் மண்ணும் ஜோதியும் செஞ்சுடர் ஞாயிறுமொப் பன தூமதியோடாதியும் மந்தமுமான ஐயாரன் அடித்தலமே சுணங்கு முகத்த துணை முலை பாவை சுரும்பொடுவண்டனங்குங்குழலியணியார் வளைக்கரம் கூப்பி நின்று வணங்கும் பொழுதும் வருடும் பொழுதும் வண்காந்தழுன் போதணங்கும் அரவிந்தமோக்கும் ஐயாரன் அடித்தலமே சுழலார்த்துயர்வெயிற் சுட்டிடம் போதடி தொண்டர் துன் நிழலாவனவென்று நீங்கா பிறவி நிலை கெடுத்து கழலாவினைகள் கழற்றுவ காலவனங்கடந்த அழலார் ஒளியென காண்க ஐயாரன் அடித்தலமே வலியான் தலை பத்தும் வாய்விட்டல வரையடர்த்து மிலியா வலியுடை கூற்றை உதைத்து விண்ணோர்கள் முன்னேன் பலிசேர்படுகடை பார்த்து பன்னாளும் பலரிகழம் அலியானிலை நிற்கும் ஐயன் ஐயாரன் அடித்தலமே சுவாமி செம்போர் ஜோதீஸ்வரர் அம்பாள் அறம் நாயகி திருச்சிற்றம் பல